அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுந்தர விளையந்திய சி மானுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு விழிப்புணர்வு ஒருமுறை சிலர் தாமஸ் ஆல்வா எடிசனிடம் உங்கள் வாழ்க்கையை எப்படி இவ்வளவு வெற்றிகரமானதாக்கி கொள்ள முடிந்தது என்று கேட்டார்கள் அதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் நான் ஏழையாக பிறந்தேன் ஏழையாக வளர்ந்தேன் அந்த ஏழ்மைதான் என்னை வெற்றி பாதைக்கு விழிப்புணர்வோடு அழைத்து சென்றது எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற ஊக்கம் ஒரு விழிப்புணர்வு என் பிடரியை பிடித்து தள்ளியது அதுவே பல புதிய கருவுகளை நான் கண்டுபிடிக்க எனக்கு வழிகாட்டியது என்று கூறினார் விழிப்புணர்வு என்பது தனிப்பட்ட முயற்சி கற்றுத்தருவதற்கும் அப்பாற்பட்டது வகுப்பு முழுவதும் ஒரே பாடம்தான் சொல்லித்தரப்படுகிறது சிலர் மட்டும் அதில் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் ஆனால் வேறு சிலர் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அவசரம் வேகம் எல்லாம் நமது விழிப்புணர்வை தின்று விழுங்கிவிடுகின்றன வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயிர் துடிப்போடு இருந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவன் விழிப்புணர்வோடு இருப்பதுதான் உள் உணர்வுகளுடன் செயல்களை செய்பவன் கைகளில் உள்ள கத்தி துருபிடிப்பதில்லை எப்போதும் கூர்மையுடன் திகழ்கிறது அதன் மூலம் சீரிய செயல்கள் நிகழ்கின்றது நாமும் நம்முடைய செயல்களில் விழிப்புணர்வோடு கூட இருப்போம் நிச்சயமாகவே நம்முடைய முயற்சிக்கு பலனை பெறுவோம் நன்றி